அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து எஸ் மனுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நாட்டு பற்று ஜெர்மனி நாட்டின் கொடுங்கோலராக கருதப்பட்டவர் ஹிட்லர் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆட்சி புரியும் தகுதி இந்தியருக்கு இருக்கிறதா என்பது ஐயமே என்று இந்தியர்களை குறைத்து மதிப்பிட்டு ஒருமுறை அவர் கருத்து கூறினார் இதை கேட்ட மாவீரன் செம்பகராமன் கொதித்து எழுந்தார் ஹிட்லருக்கு எதிராக திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரை மன்னிப்பு கேட்க செய்தார் உலகையே நடுங்க செய்த குடுங்கோலராக இருந்தாலும் அவரையே மன்னிப்பு கேட்க செய்த இந்தியாவின் மாவீரன் செண்பகராமனின் நாட்டு பற்று போற்றுதற்குரியதாகும் பெற்ற தாயையும் பிறந்த நாட்டையும் மதிக்க கற்றுக்கொள்ளாதவன் கற்றும் பதறாகவே கருதப்படுவான் ஆகவே ஒவ்வொருவரும் பெற்ற தாய்க்கும் நாட்டுக்கும் பேரும் புகழும் சேர்க்க வேண்டும் எந்த சமரசமும் இல்லாமல் தன்னலமும் இல்லாமல் ஒரு தலைமுறை தன்னை தியாகம் செய்தால் அடுத்த தலைமுறைக்கு அழகான முன்னேற்றமடைந்த ஆற்றல் மிகுந்த நாட்டை நாம் ஒப்படைக்க முடியும் தனது இழப்புகளை பொருட்படுத்தாமல் தான் நினைக்கிற நம்புகின்ற திடமான எண்ணத்திற்கு சார்பாக போராடுபவர்களால் இச்சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய முட்களை உதிர்த்து மிருதுவாகி கொண்டிருக்கிறது சிந்திப்போம் நாட்டு பற்றுடையவர்களாய் வாழ்வோம் நன்றி